الْحَمْدُ لِلَّهِ الَّذِي وَهَبَ لِي عَلَى الْكِبَرِ إِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ إِنَّ رَبِّي لَسَمِيعُ الدُّعَاءِ رَبِّ اجْعَلْنِي مُقِيمَ الصَّلَاةِ وَمِنْ ذُرِّيَّتِي رَبَّنَا وَتَقَبَّلْ دُعَاءِ رَبَّنَا اغْفِرْ لِي وَلِوَالِدَيَّ وَلِلْمُؤْمِنِينَ يَوْمَ يَقُومُ الْحِسَابُ وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ கணியத்திற்குரிய பெரியவர்களை சகோதரர்கள் அல்லாஹாலுடைய கிருபையால் எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பயால் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன அடுத்த அல்லாஹத்தால சொல்லுகின்றான் இப்ராஹிம் அலை அவர்கள் கேட்டது வாடே தொடர்ச்சியாக ரம்பனா இன்னக்க தாளில் எங்களுடைய ரம்பே எதை நாங்கள் மறைத்து வைத்திருக்கின்றோமோ அதையும் தை நாங்கள் பகிரங்கமாக செய்கின்றோமோ அதையும் நீ நன்றாக அறிவாய் எங்களுடைய காரியங்களிலே மறைவானது வெளிப்படையானது இரகசியமானது பகிரங்கமானது என்று வித்தியாசம் இல்லாமல் அனைத்தையும் நீ அறிவாய் அதனுடைய கருத்தென்னவென்றால் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீ அறிந்திருக்கின்றாய் எங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நன்மை தரும் விஷயங்கள் எவை இருக்கின்றனவோ அவற்றையும் நீ அறிந்து அறிந்திருக்கின்றாய் அதே போன்று எங்களுக்கு தீமை தரும் விஷயங்களையும் நீ அறிந்திருக்கின்றாய் ஆகவே உன்னுடைய அந்த அறிவின்படி எங்களுக்கு நீ நல்லதையே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த துவாவை சொல்லுகிறார் நாங்கள் மறைவாக செய்வதையும் பகிரங்கமாக செய்வதையும் நீ அறிவாய் என்று சொல்லிய இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் பொதுவாக நீ எப்படிப்பட்டவன் என்றால் இந்த வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உனக்கு மறைவானது அல்ல எல்லாமே உனக்கு பகிரங்கமானவைதான் என்பதை உலக மக்களுக்கு அறிவிக்கும் முறையிலே அவர்கள் அந்த அடுத்த துவாவை வாசகத்தை சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவின் மீது இந்த பூமியிலே அல்லது வானத்திலோ எந்த பொருளும் மறைந்ததாக கிடையாது அல்லாஹுக்கும் மறைந்ததாக இல்லை அது சென்ற காலமாக இருந்தாலும் சரி வருங்காலங்களிலும் சரி அல்லது நிகழ்காலத்திலே ஏற்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றார் பொதுவாக இந்த வாசகம் இந்த துவாவுடைய கருத்து அல்லாஹத்தார நம்முடைய எல்லா செயல்களையும் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டிருக்கின்றான் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவை அனைத்தையும் அல்லாஹலா அறிகின்றான் ஆகவே அல்லாஹுடைய பயம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார்கள் இந்த துவாவையும் ஹசரத் இப்ராஹிம் அலை அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் பிறகு ஒரு துவாவை சொல்லுகின்றார்கள் الحمد لله اللذي وهبلي على الكبر اسماعيل وإصحاق الله كي الله پوحرم وان يرتكي وان انرال نان ويوديكما آخه يرند نيرتل ينكي اسماعيل يوم اسحاق يوم نن بڑاياه تنداني اپڑي پتة الله كي الله پوحرم انتو سولو درالي قرن داي باقیم اللامل நீண்ட காலங்களுக்கு பின்னால் அல்லாஹத்தாலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்ததின் காரணமாக அல்லாஹவை புகழ்ந்து பாராட்டுகின்றார்கள் போற்றுகின்றார்கள் இஸ்மாகல் என்ற அந்த குழந்தை முந்திய வரலாறிலே சொல்லப்பட்டது அவர்களுடைய முதல் மனைவி சாரா அம்மையார் அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர் ஹாஜர் என்ற பெண்மணி குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் தன்னுடைய அடிமை பெண்ணை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து பிறகு அந்த பெண்ணையே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இரண்டாம் மனைவியாக அந்த இரண்டாம் மனைவிக்கு குழந்தை பிறந்தது இஸ்மலி அலி அவர்கள் குழந்தை பிறந்தவுடனே அன்னை சாரா அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது அதன் காரணமாக அவர்களை அதாவது இப்ராஹிம் அலே அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மனைவியாக ஹாஜர் என்பவரை வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் விட்டு வர வேண்டும் என்பதாக சொன்னார்கள் சாரா அம்மையார் அல்லாஹாலாவுடைய உத்தரவுப்படி இப்பொழுது காமாய் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கொண்டு வந்து விட்டு சென்றார்கள் அப்பொழுதுதான் இந்த வாக்களை எல்லாம் கேட்கின்றார்கள் சரி இஸ்மாயில் அலே அவர்கள் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பின்னதாகத்தான் இசஹாப் அலே இஸ்லாம் அவர்கள் பிறக்கின்றார்கள் ஆனால் இங்கே இப்ராஹிம் அலே அவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்து இரண்டு பேருக்குமாக துவா கேட்கின்றார்கள் இரண்டு பேருக்கு அந்த பிறப்பின் காரணமாக குழந்தையை கொடுத்ததின் காரணமாக அல்லாஹாலாவை போடுகின்றார்கள் அல்ஹமது இல்லாஹில் அதி வஹலி அலல் கிபரி இஸ்மா இஸ்மாவிலையும் இஸ்ஹாக்கையும் என்னுடைய வயோதிகத்திலே எனக்கு தந்த அல்லாஹாலாவுக்கு எல்லா போகும் என்று சொல்லுகிறார் இஸ்மாவில் அலை அவர்கள் பிறந்தது நபி இப்ராஹிம் அலி அவருடைய தொண்ணூற்றி வயதிலே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறோம் வயதிலே கொஞ்சம் கூடுதல் குறைவு என்பது சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றோம் அடுத்து இசாப் என்ற அந்த குழந்தை பிறந்தது அவருடைய நூத்தி வயதிலே அல்லது நூத்தி பதினேழாவது வயதிலே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியானால் ஒரு பத்து பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதுல பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியானால் இந்த துவாவை எப்பொழுது கேட்டார்கள் என்றால் இசா இஸ்லாமர்கள் பிறந்த நேரத்திலே பிறந்த பிறகுதான் இந்த துவாவை கேட்டார்கள் என்று தெரிய தெரிவிக்கின்றது இந்த வாசகம் இஸ்மாவையிலையும் இசாக்கையும் நான் வயோதிகமாக இருக்கின்ற இந்த நிலையிலும் எனக்கு அளித்த அல்லாஹத்தாலாவுக்கே இல்லா போகலும் என்று கேட்டது ரெண்டாவது குழந்தை பிறந்த பின்னால் என்பதாக இந்த வாசகம் நமக்கு அறிவிக்கின்றது இந்த ஆய் இன்னொரு கருத்தின்படி அந்த காபா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு வந்த நேரத்திலேயே இதை கேட்டார்கள் பிறகு அடுத்ததாக இசாக் என்ற அந்த குழந்தை பிறக்கும் என்ற நச்செய்தி அல்லாஹால சொல்லியிருந்தான் இப்பொழுது உனக்கு இஸ்மாயின் என்ற குழந்தையை கொடுத்திருக்கின்றேன் இன்னொரு குழந்தையும் உனக்கு பிறக்கும் அந்த குழந்தைக்கு பெயர் இசாக் என்றும் அல்லாஹத்தாலா சொல்லியிருந்தான் ஆகவே என்னுடைய வயோதிகமான இன்னும் இசஹாக் அல்ல இஸ்லாம் பிறக்கவில்லை ஆனால் இன்னொரு குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹத்தாலா சொல்லியதன் காரணமாக இரண்டு குழந்தைகளுக்குமாக சேர்த்து ஒரு துவாவை சொல்லுகின்றார்கள் இரண்டு குழந்தையை கொடுத்ததற்காகவே துவா செய்கின்றார்கள் என்று மற்றொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றோம் இது பொதுவாக இப்ராஹிம் அலி வழிமுறை இருக்கின்றதே அது நமக்கு மிக அற்புதமான பல பாடங்களை பலவிதமான வாழ்க்கை நெறிகளை சொல்லித்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றோம் அதிலே துவா கேட்பதும் ஒன்று மிக முக்கியமான துவாக்களை எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் கேட்டிருக்கின்றார்கள் புறானிலே பல இடங்களிலே பல துவாக்கள் வருகின்றன அல்லாஹாலா ஒருவருக்கு குழந்தையை கொடுத்தால் குழந்தை இல்லாமல் இருந்து கொடுத்தாலும் சரி அல்லது ஒவ்வொரு தடவையும் குழந்தைகள் பிறக்கின்றன என்று இருந்தாலும் சரி குழந்தையை அல்லாஹாலா கொடுத்ததற்காக வேண்டி புகழ வேண்டும் ஏனென்றால் அவள் நாடாமல் குழந்தை கிடைக்காது உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் நடைமுறையிலே குழந்தை இல்லாத தம்பதிகள் எத்தனையோ முறைகளை எல்லாம் கையாளுகின்றார்கள் ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதில்லை வெளிப்படையாக சில காரணங்களை சொல்லுவோம் இன்ன காரணத்தினால் குழந்தை பிறக்கவில்லை ஆணிலே இந்த மாதிரி குறை இருக்கின்றது அல்லது பெண்ணிலே குறை இருக்கின்றது அல்லது இரண்டு பேரிலுமே குறை இருக்கின்றது என்பதாக மருத்துவர்கள் சொல்லலாம் ஆனாலும் அல்லாஹால நாடினால் குழந்தையை கொடுப்பான் அதனால்தான் அல்லாஹத்தாலா குழந்தை கொடுப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹாலா தான் நாடியவருக்கு பெண் குழந்தைகளாகவே அன்பளிப்பாக தருகின்றான் யஹபு லிமா இனாசா தான் நாடியவருக்கு பெண் குழந்தைகளாகவே தருகின்றான் பெண் குழந்தைகளை பிறக்க செய்கின்றான் என்று வார்த்தையை சொல்லவில்லை யகபு என்று சொன்னால் ஹிபா நன்கொடையாக வழங்குகின்றான் ஒருவர் நமக்கு நன்கொடை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவர் விரும்பி கொடுக்க வேண்டும் அவர் விரும்பாமல் அவரை கட்டாயப்படுத்தி வாங்கினால் அதற்கு பெயர் நன்கொடையாக உலகத்தில் ஆகாது அதனால் அல்லாஹத்தாலாவை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது எனக்கு குழந்தையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அவனை கட்டாயப்படுத்த முடியாது அவன் விரும்பினால்தான் குழந்தையை கொடுப்பான் பெண் குழந்தைகளாகவே சில பேருக்கு அன்பளிப்பாக தருவான் அவன் நாடியவர் சிலருக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான் பெண் குழந்தைகள் இரண்டையும் சேர்த்து கொடுப்பான் இன்னும் அவன் நாடியவர்களை மலடாகவே ஆக்கி விடுவான் அவன் எதை நாடுகின்றன அதை செய்த சக்தி பெற்றவன் என்றும் அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அல்லாஹத்தால அவனுடைய விருப்பப்படி அவனுடைய நாட்டப்படி குழந்தைகள் பிறக்கின்ற காரணத்தினால் குழந்தை பிறந்தவுடனே அது அல்லாஹுடைய மிகப்பெரிய அன்பளிப்பு என்பதாக நினைத்து அல்லாவுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் அல்லாவை புகழ வேண்டும் என்பதையும் இந்த வாசகம் நமக்கு தெரிவிக்கின்றது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அப்படின்னு சொல்லுங்கன்னா இன்ன ரீல சமய துவா செய்தார்கள் என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவியும் இங்கே விட்டு வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு உணவு கொடு அவர்களுக்கு ஆதரவாக சில மனிதர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விடு என்னெல்லாம் துவா செய்த விஷயம் முன்னால் உள்ள ஆயத்துகளிலே சொல்லப்பட்டது ஆனால் செய்த துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாஹாலா இப்போ ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் வெறுமனை துவா செய்தா மட்டும் போதாது பிரபனா ஆத்தினா துன்யா ஹசனா ஹசனா என்று கேட்கின்றோம் ஆனால் கடைசியாக துவா ஓதி முடித்தவுடனேயே இந்த வாசகத்தையும் சொல்ல வேண்டும் ரப்பனா தகப்பல் மின்னா ரப்பி தக்கப்பல் மின்னி என்னுடைய ரப்பே என்னிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய ரப்பே எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்றெல்லாம் கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவன்தான் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள உரிமை பெற்றவனாக தகுதி பெற்றவனாக இருக்கின்றான் அவன் அல்லாத யாரும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அவனிடத்தில் இதையும் கேட்க இன்ன ரீ நிச்சயமாக என்னுடைய ரப்பு ல சமய துவாவை செவியேற்கூடியவனாக இருக்கின்றான் ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் பொதுவாக இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்ட இந்த வாசகம் துவா என்று இருந்தாலும் கூட இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன இப்படித்தான் துவா கேட்க வேண்டும் என்பதாக இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றோம் பிறகும் துவா கேட்கின்றார்கள் சொல்லுகின்ற வாசகத்தை சொல்லுகின்றார்கள் என்னுடைய ரப்பே என்னை தொழுகையை நிலை நிறுத்தக்கூடியவனாக ஆக்கி வைப்பாயாக யார் கேட்டது அபுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர் அல்லாஹால தனக்கு விருப்பமாக ஹலீனுல்லா அல்லாஹுடைய நேசர் என்பதாக அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர் அல்லாஹை அல்லாஹுடைய நேசர் என்பதாக சொல்லப்பட்டவர் அவர்கள் கேட்கக்கூடிய துவார் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிடுவாயாக அப்படியானால் நாம் ஒவ்வொருவருமே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நான் தான் தொழுதுகிட்டே இருக்கிறேன் நான் ஏன் துவா கேட்கணும் என்று நினைக்கக்கூடாது தொழுது கொண்டு இருப்பவர் தான் கட்டாயமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் தொழுது கொண்டே இருக்கக்கூடிய அவரை சைத்தான் கெடுத்து விடக்கூடும் உலக ஆசைகள் அவரை திருப்பி விடக்கூடும் உலகத்தினுடைய பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அவரை மாற்றிவிடக்கூடும் ஆகவே தொழுகையை விடாமல் பொழுது வருவதற்கு அல்லாஹால கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே வலியுறுத்தப்படுகின்றது ரப்பி இஜால் நீ என்னை நீ ஆக்குவாயாக முஹீம் அசலா தொழுகையை நிரந்தரமாக நிலை நிறுத்தக்கூடியவனாக முதல்ல விளக்கம் நிறைய சொல்லியிருக்கிறோம் தொழுகையை தொழுவாயாக அப்படின்னு சொல்லுகிற அல்லாஹால தொழுகையை நிலை வேண்டும் என்பதாக சொல்லுகின்றான் தொழுகை சம்பந்தப்பட்ட எல்லா எல்லா சட்டங்களையும் பேணி எல்லா விதமான முறைகளையும் கவனித்து தொழுவதற்கு பேர் இஹாமு சலா என்பதாக சொல்லப்படும் அதை எனக்கு நீ தருவாயாக என்று கேட்கின்றார்கள் என்னை மட்டுமல்லி என்னுடைய சந்ததிகளில் சிலரையும் தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நீ ஆக்கி வைப்பாயாக சந்ததிகளில் இருந்து எல்லோரையும் சொல்லல ஏன்னா அமீன் துர்ரியத்தி என்ற அந்த வாசகம் அவர்களுடைய சந்ததிகள் சிலர் மட்டும் சிலரை மட்டும் எடுத்துக்கொள்ளும் யார் அந்த சிலர் யார் அல்லாஹாவை நம்பி ஈமான் கொண்டு அல்லாஹவுடைய சட்டப்படி நடக்கின்றார்களோ அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் அந்த சந்ததி கட்டுப்படாதவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்க அவர்களுக்கு தொழுகை என்பது தெரியாது தொழவும் மாட்டார்கள் அவர்கள் ஆகவே அவர்களை இது சேர்த்துக் கொள்ளாது அதனால்தான் இஸ் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு பின்னால இசாப் அவர்களுடைய சந்ததியிலே வந்த மக்கள் எல்லாம் பலர் ஈமான் கொண்டார்கள் சிலர் ஈமான் கொள்ளாமலே இருந்தார்கள் அந்த சந்ததியிலே வந்தவர்கள் தான் அரபு நாட்டு மக்களும் கூட மக்கா வாசிகளும் கூட இப்ராஹிம் அலித்துடைய சந்ததியிலே வந்தவர்கள் தான் ஆனால் எல்லாருமே முஷிரிக்குகளாக மாறிவிட்டார்கள் பல நூற்றுக்கணக்கான சிலை தெய்வங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள் எந்த தௌஹீதை ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹாலா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களையும் அவர்களுக்கு பின்னால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபிமார்களையும் அனுப்பினானோ அதற்கு நேர் எதிராக இப்ராஹிம் அலையாத்துடைய அந்த சந்ததிகளிலே சிலர் மாறி விட்டார்கள் ஆகவே அவர்களை எல்லாம் இதை எடுத்துக்கொள்ளாது துவா இப்போ துவா கேட்கும் பொழுது நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எப்படி மாறிவிடுவார்கள் என்று நமக்கு தெரியாது இப்படியே என்னை என்னை மாதிரியே எல்லோரும் முஸ்லிம்களாக இருப்பார்களா அல்லது அவர்களே யாராவது மாறிவிடுவார்களா நமக்கு தெரியாது யாரும் அதை சொல்லவும் முடியாது யாரும் அதை கணித்து சொல்ல முடியாது அல்லது ஏதாவது ஒரு அசரின் மூலமாக அறிவிப்பின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்த நிலையும் கிடையாது என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாகவும் என்னுடைய சந்ததிகளிலிருந்து சிலரை தொலை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாகவும் ஆக்கிவைப்பாயாக என்று வாசகம் அல்லாஹத்தாலின் மீது பூர்ணமான நம்பிக்கை வைக்க வேண்டும் மக்கள் வழி தவறிச் சென்று விடுவார்கள் என்பது அவனுடைய விஷயத்திலே உள்ளது அது அவனுடைய கற்றளையைச் சார்ந்தது அவனுடைய இராதா நாட்டத்தைச் சேர்ந்தது என்பதையும் விளங்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றோம் இந்த துவிலும் சொல்லுகின்றார்கள் ரப்பி ரப்பனா பல் துவா ரப்பனா தல் துவா எங்களுடைய ரப்பே என்னுடைய இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய ரப்பே என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக இது தனிமையாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனித்து அவர்கள் மட்டும் கேட்கின்றார்கள் என்னுடைய ரப்பே என்று முன்னால சொன்ன ரப்பி ஜாலினி ரப்பி என்னுடைய ரப்பே என்று சொன்னாங்க இங்க ரப்பனா எங்களுடைய ரப்பேன்னு சொல்றாங்க அது முன்னால் வந்த வாசகத்தை பொறுத்து அமைந்திருக்கின்றது என்னையும் என்னுடைய சந்ததிகளில் சிலரையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று கேட்ட பின்னால இவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து அவன் தான் ரப்பு எனக்கு மட்டும் ரப்பல்ல என்னுடைய சந்ததிகளுக்கும் நீதான் ரப்பு நீதான் ரட்சகன் என்று தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பிலே ரப்பனா எங்களுடைய ரப்பே என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய ரப்பே என்று சொல்லிவிட்டு தனிமையாக அவர்கள் துவா கேட்பதன் காரணமாக அவர்கள் மட்டுமே துவா கேட்பதன் காரணமாக என்னுடைய துவாவை ஒப்புக்கொள்ளுவாயாக என்றும் சொல்லுகிறார்கள் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வாசகத்தில் இன்னொரு கருத்து இருக்கின்றது ரப்பனா தப்பல் துவா என் எங்களுடைய ரப்பே துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொன்னா சரியா போச்சு வாசகம் சரியா இருக்கு ரப்பனா வத்த கம்பல் ஒரு வாவு சேர்ந்து இருக்கின்றது இன்னும் என்று அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல இன்னும் அர்த்தத்துக்கு முன்னால ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் என்று கருத்து வரக்கூடிய அமைப்பிலே சொல்லப்பட்ட வாசகம் அல்ல பொதுவாக இந்த மாதிரி துவாக்களிலே சில இடங்களிலே வாவு சேர்ந்து வரும் குரானிலே பல இடங்களிலே இருக்கின்றது அது உறுதியை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது எங்களுடைய ரப்பே மேலும் நான் கேட்ட துவாக்களோடு என்னுடைய இந்த துவாவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அர்த்தத்திலே அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது ஆக ஒரு மனித ஒவ்வொரு முஸ்லிமான மனிதரும் தானும் தன்னுடைய குழந்தைகளும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹத்தாலா விடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி கேட்டுக்கொள்வதற்கு இந்த துவாவை பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த வாசல் துவாவிலே மிகச்சிறகு நாம ஒரு வாசகத்தை சொல்லுவதை விட அல்லாஹாலா நபிமார்களுடைய பல்விலே போட்டு நபிமார்கள் சொல்லிய அந்த வாசகங்கள் அல்லாஹிடத்தில் மிக சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி பெற்றதாக இருக்கின்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் குரானில் இருக்கக்கூடிய துவாக்களை பாடமாக்கி நாம் அதை கேட்கும் பொழுது குரானுடைய ஆயத்துக்களை ஓதிய நன்மையும் கிடைக்கும் பிரபனா ஆத்தினா பித்யா ஹசனா அதனால தான் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தொழுகையிலும் கூட பார்க்குறோம் பல இமாம்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு நேரத்துக்கு சில துவாக்கள் வகுத்து வைத்திருப்பார்கள் அந்த துவாக்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அசிரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான மசிதுகளை பார்க்குறோம் துவா அந்த துவாவையும் ஓத வேண்டியது ஆனால் குரானில் இருக்கக்கூடிய துவாக்களை அதிகமாக எல்லா துவாக்களையும் பாடமாக்கி வைத்து ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஓதும் பொழுது குரானுடைய ஆயத்துக்களை ஓதிய நன்மை கிடைக்கும் ஒரு எழுத்தை ஓதுனா என்ன ஒரு எழுத்தை படித்தால் ஒரு பத்து நன்மை என்று ரசூல்லா சல்லா அலிஸ்வன் சொல்லுகின்றார்கள் குரானுடைய ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் துவாக்கல்ல எத்தனை எழுத்துக்கள் வருகின்றதோ அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் அந்த துவா மிக உயர்ந்த துவாவாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா துவாக்கல்ல நல்லடியார்கள் சஹாபாக்கள் கேட்டதுவா நல்லடியார்கள் கேட்டதுவா இமாம்கள் சொல்லி கொடுத்தது மற்றவர்கள் சொல் துவாக்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அதே மாதிரி ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிய துவாக்களும் ஏராளமாக பல ஆயிரக்கணக்கான துவாக்கள் இருக்கின்றன அல்லாஹாலா குரானிலே சொல்லிய பல நூற்று கணக்கான இருக்கின்றன இந்த துவாக்களிலேயே மிக உயர்ந்தது அல்லாஹ் எந்த வாசகத்தை சொன்னாலும் அது மிகச்சிறந்தது அதற்கு அடுத்ததாக ரசூல்லாய் சல்லாம் சொல்லி கொடுத்தது அதற்கு அடுத்ததாக சொன்னது அதற்கு அடுத்ததாக மற்ற ஞானவான்கள் நமக்கு வகுத்து தந்த துவாக்கள் இப்படி இந்த வரிசை படித்து துவாக்களை கேட்கும் எல்லா துவாக்களையும் கேட்க வேண்டும் ஆனால் பெரும்பாலும் குரானுடைய துவாக்களாக இருக்க வேண்டும் ஹதீசுடைய துவாக்களாக இருக்க வேண்டும் ஹதீசுடைய ஹதீஷிலே சொல்லப்பட்ட துவாக்களும் அதுவும் அல்லாஹால சொல்லிக் கொடுத்த துவாதான் ரசூல்லா இல்லாஸ்லம் சொன்னாலும் கூட அல்லாஹுதான் அதை சொல்லி கொடுத்தான் என்ற கருத்துக்கள் நிறைய விளக்கப்பட்டு இருக்கின்றன அதனால துவா கேட்கும் பொழுது இந்த மாதிரி துவாக்கள் குரான்ல உள்ள துவாக்களை பாடமாக்கி ஹதீஸ்ல உள்ள துவாக்களை பாடமாக்கி ஓதுவது மிகச் சிறப்பானது மற்ற துவாக்களை அதுக்கு அடுத்ததாக ஓதிக்கொள்ளலாம் குரான் ஹதீஸ்ல துவாக்களை ஓதாமல் விட்டு மற்ற துவாக்களை ஓதுவது அவ்வளவு நல்லதல்ல ஓதனால் கூடும் நன்மையும் கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இருந்தாலும் கூட அல்லாஹம் ரசூலும் சொல்லிய துவாக்களை ஓதுவது மிகச் சிறப்பானது சரி நம்முடைய குழந்தைகள் நாமும் நம்முடைய குழந்தைகளும் தொழுகையாளிகளாக நிலை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துவாவை கேட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவாவை சொல்லுகிறார்கள் ரப்பிர் லீ வலி வாலி தையின் எங்களுடைய ரப்பேஃபிர் லீ என்னை நீ மன்னிப்பாயாக உன்னுடைய மவுஃபியத் என்பதை எனக்கு நீ தருவாயாக மன்னிப்பாயாக என்று சொன்னால் என்னுடைய குற்றங்களை எல்லாம் பாவங்களையெல்லாம் மன்னித்து விடுவாயா இப்ராஹிம் அலி சொல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க எந்த பாவம் செய்யவில்லை நபிமார்கள் பொதுவாகவே பாவமற்றவர்கள் மாசும் என்பதாக சொல்லப்படும் எந்த சின்ன பெரிய எந்த குற்றமும் செய்யாதவர்கள் அவர்களைத்தான் அல்லாஹத்தால் நபியாக ஆக்குவார் ஆனால் இங்கே கேட்கப்படுவது மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களும் இது மாதிரி இஸ்தியப்பார் செய்து இருக்கின்றார்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் சொன்ன ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் எழுபது தடவை அல்லாஹத்தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் இன்னொரு அறிவிப்பிலே நூறு தடவை அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன் ஆகவே நீங்களும் அல்லாஹத்தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார் ரசூல்லா சொல்லம் பாவ மன்னிப்பு தேடுவது நமக்காக வேண்டித்தானே தவிர அவர்களுக்காக வேண்டி அல்ல அதாவது நமக்கு படிப்பிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை சொல்லுகின்றார்கள் அது மாதிரி இங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ரொம்ப எங்களுடைய ரப்பே வலிவாலி தைய என்னை நீ மன்னித்தருள்வாயாக என்னுடைய தாய் தந்தையரையும் மன்னித்தருள்வாயாக மூமின்களையும் மன்னிப்பாயாக கணக்கு கேட்பதற்கு மனிதர்கள் எல்லாம் நிற்க வைக்கப்படக்கூடிய அந்த நாளிலே கணக்கு கேட்பதற்கு மனிதர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளிலே என்னையும் என்னுடைய பெற்றோரையும் மூமி நானவர்களையும் நீ என்று கேட்கின்றார்கள் சரி இங்கே இப்ராஹிம் அலி அவர்கள் தங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றார்கள் சரிதான் அவருடைய பெற்றோர் வலிவாலி தைய என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் முன்னாலே சொன்னோம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய தந்தை ஆசர் என்பவர் அவர் சிலை வணக்கம் செய்பவராக மட்டுமல்ல சிலை சிலைகளை செய்து விற்பனை செய்பவராகவும் இருந்தார் அரசாங்கத்துடைய ஊழியராகவும் இருந்தார் நம்ரூத் என்ற அரசனுக்கு நெருக்கமானவராகவும் கூட இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த நேரத்தில் இப்ராஹிமே உன்னுடைய இந்த பிரச்சாரத்தை விட்டுவிடல் இல்லை என்று சொன்னால் உன்னை கல்லால் எறிந்து இந்த ஊரை விட்டு துரத்துவேன் என்பதாக சொன்னார்கள் அதன்படி அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் அவர்கள் இருந்த பகதாதுடைய அந்த இராக்குடைய பகுதியை விட்டு ஷாம் ஷாம் நகருக்கு குடிபெயர்ந்து சென்றார்கள் கடைசியாக அவர்கள் என்று வரலாற்றிலே முன்னாலே சொல்லப்பட்ட ஆயத்துக்களை விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் காபிராக இருந்தார் என்பதாக அந்த ஆயத்திலே தெரியப்படுத்தப்படுகின்றது சில ஹதீசுகளின் மூலமாகவும் அது உறுதிப்படுத்தப்படுகின்றது இப்ராஹிம் அலிசலாத்துடைய தந்தை துயாமத்தினாலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில வந்து கேட்பார்கள் ஆனால் அவர்களுக்கு மன்னிப்பளிக்கப்பட மாட்டாது இவர்களுக்கு இவர்களுடைய கண் முன்னாலே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது அப்படி இருக்க துவா கேட்டார்கள் அல்லாவிடத்தில் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது நினைக்கிறேன் அந்த முன்னால் சொல்லப்பட்ட இடங்களில் எல்லாம் என்ற வார்த்தை வரும் வயது கால இப்ராஹிம் அபிஹி இப்ராஹிம் அலை இஸ்லாம்களே தன்னுடைய அபு தந்தைக்கு சொல்லிய நேரத்தில் அப்படின்னு அரபியில இந்த அபு என்ற வார்த்தை இருக்குது அபு தந்தை அபுன் தந்தை அந்த அபுன் என்ற வார்த்தையை சொந்த தந்தைக்கும் பயன்படுத்தலாம் சிறிய தந்தை பெரிய தந்தைக்கும் பயன்படுத்தலாம் ரசூல்லாய் சொல்லா அலி சொல்லாம் அவர்களும் கூட அபு தாலிப் அவர்களை என்னுடைய தந்தை என்பதாக சொல்லுகின்றார்கள் அதே மாதிரி அப்பாஸ் அவரையும் என்னுடைய தந்தை என்று சொல்லுகின்றார்கள் ஏன்னா அவருடைய தந்தையுடன் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் பத்து நபர்கள் இருக்கின்றார்கள் அப்துல்லா என்ற ரசூல்லாத்துடைய தந்தையை தவிர மீது ஒன்பது பேர் எல்லோரையுமே தந்தை என்பதாக குறிப்பிடக்கூடிய பழக்கம் உண்டு அதாவது தந்தையுடன் பிறந்த பெரிய தந்தை சிறிய தந்தை ஆகியவரை எல்லாம் அபு என்று சொல்லலாம் அதனால இப்ராஹிமின் அபிஹி ஆசர அவருடைய அபு ஆசருக்கு சொல்லிய நேரத்தை நினைவு பாருங்கள் என்று முன்னால் சொல்லப்பட்ட அந்த வாசகத்திற்கு அவருடைய சிறிய தந்தை என்பதாக கருத்து சொல்லுகின்றார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய சொந்த தந்தை அவருக்கு பெயர் தாரிக் என்பதாக சொல்லப்படும் அவரும் அவருடைய மனைவியும் அதாவது இப்ராஹிம் அலையாத்துடைய தந்தையும் தாயும் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் இப்ராஹிம் அலையாம் அவருடைய பிரச்சாரத்தின் காரணமாக ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அதனால ரெண்டு பேரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள் அதனால இப்ராஹிம் அலி அவர்கள் இங்கே வலிவானி தைய என்று கேட்கின்றார்கள் இங்க ரப்பில்லி வலி என்று கேட்க என்னுடைய ரெண்டு அபுகளுக்கும் அதாவது தாய்க்கும் தந்தைக்கும் பொதுவா தாய் தந்தை ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அபவானி என்று சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு ஆனால் இங்க குறிப்பாக பெற்றெடுத்த தாயை பெற்றெடுத்த தந்தையை சொல்லுவதாக இருந்தால் குறிப்பு படுத்தி சொல்வதாக இருந்தால் அரபியில வாலித் என்பதாக சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் உறுதுல பழக்கம் உண்டு வாலித் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு என்னுடைய தந்தை என்னுடைய தாய் அப்படிங்கிறது வாலித் வாலிதான் சொல்லக்கூடிய பழக்கம் அது அரபியிலே அப்படி அது அரபி வாசகம் தான் அந்த அரபி வார்த்தையை சொன்னால் அவர் பெற்றெடுத்த அந்த தந்தை இருக்கின்ற அவரை மட்டுமே குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அவரை பெற்றெடுத்த தந்தை தாய் ரெண்டு பேருமே முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்று இந்த வாசகம் தெரிவிக்கின்றது என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது முன்னால சொல்லப்பட்ட வாசகங்கள் எல்லாம் அவர் காபிராக இருக்கின்றார் அவருக்கு நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹத்தால சொல்லுகின்றான் சில இடங்களில் ஒரு இடத்துல சொல்லுகின்றான் உன்னுடைய தாய் தந்தைக்கு உன்னுடைய அபுக்கு நீ பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்ற கருத்தையே சொல்லுகின்றான் அப்படின்னு சொன்னால் அவருடைய சிறிய தந்தை ஆசர் என்பவர் சிறிய தந்தையாக இருந்தார் என்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த கருத்தை நிறைய எழுதுகின்றார்கள் அதனால் இந்த இடத்துல ரப்பன செல்லி வலிவாலி தைய என்று சொல்லப்படுவது அவர்களை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையை குறிக்கின்றது என்பதாக இப்ப ஒரு மனிதர் துவா கேட்கும் பொழுது தாய் தந்தைக்கும் சேர்த்து கேட்க வேண்டும் தனக்காக மட்டும் கேட்டுக் கொள்ளக்கூடாது என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்க ரப்ப நகர்லி என்னை மன்னிப்பாயாக என்னுடைய ரப்பே எனக்கு மன்னிப்பை தருவாயாக எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்டு செலுத்திக் கொள்ளக்கூடாது எனக்கு அருள் என்னுடைய பெற்றோருக்கு அருள் புரிவாயாக அது மட்டும் போதாது மூமினான ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஈ நிரப்பமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து துவா கேட்க வேண்டும் அவர்களுக்கும் மகசிர அகமத்தை கேட்க வேண்டும் என்பதை இந்த வாசகம் சொல்லுகின்றது ரப்ப நகி வலிவாலி தையில் மினீன பொதுவாக இங்கு சொல்லப்பட்ட இந்த துவாக்களை எல்லாம் பாடமாக்கி இப்ராஹிம் அலிஸ்லாம் ஓதி அந்த துவாக்களை எல்லாம் பாடமாக்கி ஓதினாலே அதுவே போதுமானது முன்னால் சொல்லப்பட்ட துவா இந்த வாசகம் எல்லாமே நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மூமி நானவர்களுக்கும் அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியதா முன்னால் பல தடவை உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நான் அடுத்தவருக்காண்டி துவா கேட்க வேண்டும் பிறருக்காண்டி நான் துவா கேட்கும் பொழுது என்னுடைய துவாவை அல்லாஹலா ஏற்றுக்கொள்ளுகிறான் சொல்ல சொல்ல சொன்னார்கள் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே பிறருக்காக தன்னுடைய முஸ்லிமான மற்ற சகோதரருக்கான துவா கேட்கின்றார் யார்லாம் அவருடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக அவருக்கு அருள் புரிவாயாக அவருக்கு உணவை ரிசுக்கு ஹலாலான ரிசுக்கை தருவாயாக அவருடைய நோயை சுகப்படுத்துவாயாக அவருடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக என்று இவருக்கு தனக்கேற்க அடுத்தவருக்காக கேட்கும் பொழுது அல்லாஹால ஒரு மலக்கை அங்கே அனுப்புகின்றான் அவர் அவருக்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டு ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் ஆமீன் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் வழக்கமிசல் உனக்கும் அதுபோன்று இருக்கின்றது என்பதாக அந்த மலக்கு சொல்லுகின்றார் என்று சொல்லி சொல்லலாம் சொன்னார்கள் அப்படியானா என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு சிறந்த வழி எது என்று சொன்னால் நான் அடுத்தவரு காலேஜி துவா கேட்கிறது அடுத்தவருக்கான துவா கேட்கும் பொழுது மலக்குகளின் மூலமாக அது ஆமீன் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிறகு நான் எதை அவருக்காக கேட்கின்றனோ அது எனக்கும் கொடுக்கப்படுகின்றது என்று சொல்ல அலி சொன்ன வாசகம் இங்கே ரப்பில் என்ற இந்த வாசகத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகின்றது அங்கே இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த ஆசர் என்ற அந்த தந்தைக்கு துவா கேட்டார்கள் அதை கேட்கக்கூடாது என்று அல்லாஹால சொன்னான் இன்னொரு இடத்துல அல்லாஹாலும் அந்த தந்தை அல்லாஹூடைய எதிரி என்பதாக இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு தெளிவான பொழுது தபர்ரா அபின் ஹூ பாவ மன்னிப்பு கேட்பதை விட்டும் அவர் நீங்கிக் கொண்டார் என்று ஒரு வாசகம் இருக்கின்றது முதல்ல துவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் என்னுடைய தந்தையை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவங்களுக்கு அல்லாஹாலா உத்தரவிட்டால் முஷிரிக்கு ஈமான் கொள்ளாதது இஸ்தேபார் செய்யக்கூடாது பாவ பணிப்பு தேடக் கூடாது அப்படின்னு சொன்னார் அது தெரிஞ்ச பின்னால விட்டுட்டாங்க அன்னவும் அதுவும் இல்லை எதிரி என்று அவரை பற்றி அல்லாஹத்தாலா சொன்னான் நீ அவருக்கும் துவா கேட்டுக்கிட்டு அவர் அவர் எனக்கு எதிரி என்று சொன்னான் உடனே அந்த நேரத்திலிருந்தே துவா கேட்பதை விட்டு அதை விட்டு நீங்கிக் கொண்டார்கள் என்று சொல்ல சொல்லப்பட்ட அந்த ஆயத்து இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய அந்த சிறிய தந்தையாக இருந்த அவருக்கு சொல்லப்பட்டது என்பதாக கருத்து தெரிவிக்கப்படுகின்றோம் பொதுவாக இந்த ஆயத் முன்னாள் நிறைய துவாக்கள் சம்பந்தமான நிறைய ஆயத்துகள் வந்திருக்கின்றன அதில் குறிப்பாக துவா செய்யும் பொழுது இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த வாசகம் முதலாவதாக இடம்பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடப்படுகின்றது ஒருத்தர் துவா செய்யறதுக்கு முன்னால பல நிபந்தனைகளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது நிபந்தனைகள் இருக்கின்றன துவா ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கு அதில இஸ்தி என்பது மிக முக்கியமானது என்பதாக குறிப்பிடுகின்றார் அதை இந்த வாசகம் இப்ராஹிம் அலிஸ்வாத்துடைய அறிவுறுத்துகின்றன பொதுவாக துவா செய்வதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லாஹால பொதுவாக சொல்லுகின்றான் ஒக்கால ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு சொன்னான் என்னிடத்தில் கேளுங்கள் அஸ்தீபிலக்கும் உங்களுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னி அஸ்தீபிலும் என்னிடத்தில் அல்லாஹத்தில் துவாவை பற்றி துவா கேட்பதை பற்றி நான் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நினைச்சு ஒருத்தர் நினைச்சார் அதற்குரிய ஒரு ஜாடையான நிலையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நிலையை அமைத்து கொண்டிருக்கின்றார் தொழுதோ தொழுதுட்டான எந்திரிச்சு ஓடி கிடையாது அவர்கள் இன்ன துவா ஹுவல் அழிபாதா துவா என்பது அதுவே அழிபாத அதுதான் வணக்கம் என்பதா சொன்னார் அத்வா முஹல் அழிபாதா துவா செய்வது வணக்கத்தினுடைய சாராம்சமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது முஹ்கு என்று சொன்னால் இந்த எலும்புக்குள்ள எலும்புக்குள்ள இருக்க பாருங்க மஜ்ஜை கருப்பா ஆட்டு மூளை அந்த இதில் மூளை உறிஞ்சி சாப்பிட்றவங்க மூளைன்னு சொல்லுவோம் மூளைன்னா தலையல் இருக்கிற மூளை வேற இது முஹ்கு என்பதாக சொல்லப்படும் வைபாதத்துக்கு முக்காக அதாவது அதனுடைய அசல் சத்தாக இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள் தொழுதவர் தொழுதை முடித்துவிட்டு அப்படியே எழுந்து சென்று தொழுதேன் அல்லஹவே நான் தொழுது விட்டேன் சொல்ல சொன்னால் தொழுது விட்டேன் பிறகு அல்லாவிடத்தில் எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்ற மனப்பான்மை உடையவராக ஒரு ஆகிவிடு அவருடைய தோரணை அவற்றை கேட்ட துவா செய்யணும் அப்படிங்கிறாரு ஆனால் துவா செய்யறதே எல்லிச்சு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய தோரணை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாவிடத்தில் நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுவதை போன்று அமைந்திருக்கின்றது அதனால துவா கேட்கை இந்த மாதிரி அவருடைய செயல்பாட்டின் மூலமாக மறுப்பை தெரிவித்தால் அவர் பெருமை அடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அல்லாவிடத்தில் எனக்கு தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்றவரை போல இருக்கிறார் அதனால் அல்லாஹால அந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதியில் சொல்லுகின்றான் இன்னல் உதோனி அஸ்தீபலக்கும் என்னிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன் உங்களுக்கு நான் தருகின்றேன் இன்னல்லதீன எஸ்தக் பீரூ நான் பாததி என்னை வணங்குவதை விட்டு எவர் பெருமை அடிக்கின்றாரோன அவர்கள் விரைவில் நுழைவார்கள் இழிவானவர்களாக கேவலமானவர்களாக என்று அல்லஹ் சொன்ன வாசகத்துக்கு இந்த வாசகத்துக்கு சம்பந்தமே இல்லாம தெரியுது நமக்கு அதாவது உதோனி அஸ்தஜி விளக்கம் துவா கேளுங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய இபாதத்தை விட்டு பெருமை அடித்தவர்கள் நரகத்துக்கு செல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா துவா செய்வது ஐபாதத் அப்படின்னு அல்லஹாவே சொல்றான் அந்த இடத்துல என்னை என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடித்தவர்கள் என்று சொன்னால் முன்னால துவா பத்தி சொல்லிட்டு அதே வாசகம் தான் அடுத்த ஆயத்தும் கூட இல்ல ஒரே ஆயத்து தான் அடுத்த வாசகத்திலே இப்படி சொல்லுவதின் காரணமாக துவா செய்வது ஐபாதத் என்பதை அல்லாஹே தெரிவிக்கின்றான் அதனால ஆயத்திலேயே புறானலேயே அல்லாஹ் துவாவை ஐபாதத் என்று சொல்லுகின்றான் சரி அப்படி துவா கேட்காதவங்க விபாதத்தை புறக்கணிப்பவர்களை போன்று அதனால சரி ஜஹர் நம தாக்கிற அவர்கள் விரைவிலேயே நரகத்தில் செல்லுவார்கள் என்றும் அல்லாஹுக்கு குறிப்பிடுகின்றது அவசியம் கையேந்தி கேட்க வேண்டும் பணிவாக கேட்க வேண்டும் மெதுவாக கேட்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் துவாவை பற்றி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது லாக கேட்க வேண்டும் செஞ்சக்கூடிய மனப்பான்மை நெஞ்ச நிமித்திக்கிட்டு துவாவுடைய வாசகத்தை வந்து பெருமையாக சத்தம் போட்டு சொல்லுவதெல்லாம் கூடாது சில இடங்களில் பார்க்கிறோம் ரொம்ப சத்தம் போட்டு துவா செய்வாங்க அப்படி துவா செய்யவே கூடாது ஏன்னா அந்த சத்தர் என்று சொன்ன பின்னால் அல்லாஹத்தாலா அந்த இடத்துல சொல்லுகின்றான் என்னல்லீன் வரம்பு மீறுகவர்களே அல்லாஹத்தாலா விரும்புவதே கிடையாது அப்படின்னு சொல்றேன் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு உரம்பு மீறுவர்கள் சொல்றான் தலர் ஆண் கெஞ்சுதலாக கேட்க வேண்டும் கெஞ்சுதலுக்கு நேர் மாற்றமாக நெஞ்சை நிமித்தி கொண்டு பெருமையான அமைப்பிலே துவாக கேட்பது உரம்பு மீறுதல் அதே மாதிரி ஹூஃபியா மெதுவாக சத்தம் இல்லாமல் கேட்க வேண்டும் சத்தம் போட்டு அதிகமான சத்த சப்தம் போட்டு கேட்பது அந்த வரம்பு மீறுதல் என்பதிலே சேர்ந்த சேர்ந்தது அப்படி வரம்பு மீற்பவர்களை அல்லாஹாலா விரும்புவதில்லை என்றும் அல்லாஹாலா சொல்ல வேண்டும் அதனால துவா செய்யும் பொழுது பொதுவாக ஜமாத்து பல பேர்னால் ஒரு இமாம் துவா செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போதும் மெதுவாக கேட்க வேண்டும் அங்கே இருப்பவர்களும் கேட்டால் பிப்பகுடைய சட்டம் இமாம்களுடைய சட்டம் என்னவென்று சொல் சட்டம் என்னவென்று சொன்னால் இந்த ஆயத்துக்களை வைத்து ஹதீசுகளை வைத்து இமாமானவர் மெதுவாக துவா செய்ய வேண்டும் அப்படி துவா செய்யும் பொழுது பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகளுக்கு அந்த துவா காதில விழுந்தால் ஆமீன் சொல்லலாம் காதில விழல அவர் ஆமீன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் தனியாக துவா செய்து விட்டு போய்விடலாம் அதனால யாருக்கும் யார் மீதும் குற்றம் கிடையாது சில ஊர்களில் சில இடங்கள்ல பெரும்பாலும் விமானங்களை நாம் பார்க்கறோம் சொத்தம் போட்டு துவா செய்வாங்க கிராத்து ஓதும் போது கூட மெதுவா ஓதுவார் கிராத்து ஓதும் போது கூட மெதுவா ஓதுவார் துவா செய்யும் ரொம்ப சொத்தம் போடுவார் இது துவாவுடைய ஒழுக்கத்திற்கு மாற்றமானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் அந்த ஆயுத்துக்களை நிறைய விஷயங்கள் முன்னால் சொல்லி இருக்கிறது இங்க துவா செய்வதை பற்றி உள்ள சில விஷயங்களை அல்லாஹாலா இந்த இப்ராஹிம் அலையாத்துடைய துவாவின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றான் அவற்றை செய்ய வேண்டும் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹமத்துல்லாஹ் அலிஹி என்ற ஒரு பெரியார் வரலாறுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றனர் அவரிடத்திலே சிலர் கேட்டார்கள் அல்லாஹாலே அஸ்தீபுலக்கும் என்று சொல்லுகிறான் நீங்க என்னிடத்தில் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்றான் நாங்களும் துவா கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அல்லா ஒப்புக்கொள்வதே இல்லையே அப்படின்னா நாங்கள் கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லையே அப்படின்னு சொன்னார் அப்போ இப்ராஹிம் ரஹத்துல அலேஹி அவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார்கள் குலுபுக்கும் அசரத் துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை தெரியுமா பத்து விஷயங்களை விட்டு உங்களுடைய செயல்படுத்தாமல் இறந்துவிட்டன அதனால உங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதாக சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றார்கள் நீங்கள் அல்லாகவே அறிந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் தான் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றெல்லாம் தெரிந்திருக்கிறீர்கள் ஆனாலும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்வதில்லை இல்லையா நம்ம யாருமே பெரும்பாலும் செய்யறதில்லை அல்லாவுடைய கடமைகளை முழுமையார் செய்யற செய்யறது ரொம்ப குறைவான ரொம்ப ரொம்ப குறைவான விஷயம் கடமைகளை செய்வதில்லை அதனால் அவங்களுடைய துகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஓ கராத்தும் கித்தாப் அல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள் வலம் தாழ்மலும் அதன்படி அமல் செய்வதே இல்லை அதனால் அவங்க துவா ஒப்பு கொள்ளப்படுவதில்லை வத்தாய்த்தும் அத்தாவத்தை இபிலிஸ் இப்ளிஸ் எதிரி உங்களுக்கு எதிரி என்று விளங்கி இருக்கிறீர்கள் சைத்தா நமக்கு எதிரி தானே எதிரின்னு அல்லாஹால அவ அது எதிரி என்று விளங்கி இருக்கிறீர்கள் ஆனாலும் ஓ மூ உங்களுடைய சில செயல்களின் மூலமாக ஆக்கி உங்களுக்கும் எதிரி அல்லாவே சொல்றான் அதுவும் அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி தெளிவான எதிரி சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறான் ஆனா அவனை தான் நண்பர்கள நண்பனாக ஆக்கி கொண்டு வருகிறீர்கள் நண்பனாக அவன் எந்த செயலை செய்ய செய்ய வேண்டும் என்று சொல்லணும் அதைத்தான் அதாவது செய்கின்றீர்கள் என்றார் இருக்கின்றது என்று நீங்கள் தாவா செய்கிறீர்கள் சில பேர் சொல்லுகிறாங்க ஆஷிக் ரசூல் ரசூலுடைய ஆஷிக் பேரின்ப காதல் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தரத்தும் அசரகு அவருடைய நடைமுறைகளையும் அவருடைய அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள் காட்டித் தந்த வழிமுறை சுண்ணத்தான முறைகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள் அதனால் துவா ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை வந்தாயத்தும் ஜன்னா சொர்க்கம் எங்களுக்கு பிரியமானது சொர்க்கம் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் சொர்க்கம் எங்களுக்கு பிரியமானது என்று நீங்கள் தாவா செய்கிறீர்கள் வளம் தாமோ உலகா ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு செல்லுவதற்குரிய அமல்களை நீங்கள் செய்வதில்லை அதனால உங்கள் துவா ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை நரகத்தை பற்றி நான் பயப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நரகத்தை பற்றி நாங்கள் பயப்படுகின்றோம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் வளம் தன் தகவல் பாவங்களை மட்டும் நீங்கள் நீங்கிக் கொள்ளுவதே இல்லை நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை வத்தாய்த்தும் அண்ணல் மௌத்த மௌத்தாகி விடுவது மரணித்து விடுவது சத்தியம் உண்மை என்று நீங்கள் தாவா செய்கிறீர்கள் சொல்லுகிறீர்கள் வளம் தஸ்தவை தூ லகு அதற்காக நீங்கள் தயார் செய்து கொள்வதே இல்லை மௌத்துக்கு தயார் செய்யணுமா இல்லையா தயார் செய்வதே கிடையாது தரத்தும் வயூபாகும் நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளையே சொல்லுகிறீர்கள் மற்றவர்களை பற்றி உள்ள குறைகளையே சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய குறைகளை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் என்னுடைய என்ன குறை இருக்கின்றது அவர் அடுத்தவரை பற்றி நாம் குறை சொல்லுகிறோம் நம்முடைய குறையை நாம் குறை எல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தவரை பற்றி குறை சொல்லுகின்றோம் இந்த காலத்தில் ஒருவர் சொல்லற்றும்மிழத்துல தான் இருக்கின்றன அடுத்தவரை பற்றி குற்றம் குறைகள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் திருத்துவதற்காக வேண்டி அம்ரூம்பில் என்பதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சொல் சொல் குற்றங்கள் குறைகளை சொல்லுவது என்பது வேற விஷயம் ஆனால் குறை சொல்லக்கூடிய நோக்கத்தில் சொல்லக்கூடாது அடுத்தவருடைய குறையை சொல்றதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அவரை திருத்த வேண்டும் அவர் குற்றம் இல்லாதவராக ஆக வேண்டும் பாவங்கள் இல்லாதவராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பற்றி உள்ள விஷயங்களை யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவரிடத்தில் சொல்லி திருத்தம் ஏற்படுத்துவது அது மார்க்கத்திலே வரவேற்கத்தக்கது என்பது மட்டுமல்ல மிகப்பெரிய நன்மைக்குரியது அம்ரூ பில் மாருப் நகியுனானின் முன்கர் என்பதாக சொல்லப்படும் அந்த சட்டவுன் அடுத்தவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவருடைய குறையை அடுத்தவரிடத்தில் சொல்லி திரிவு எது கூடாது சரி அப்படி நீங்கள் குறைகளை அடுத்தவருடைய குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய குறையை மறந்து விட்டீர்கள் உங்களுடைய தோஹ ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை அல்லாஹ் கொடுத்த உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அவர்களுக்கு அவனுக்கு சுக்குர் செய்வதே இல்லை நன்றி செலுத்துவதே இல்லை அதனால உங்களுடைய தோஹா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை மவுத்தாக்கும் உங்களுடைய உங்களில் இறந்து விட்டவர்களை நீங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்கின்றீர்கள் ஆனால் அந்த இறந்து விட்டவரின் மூலமாக நீங்கள் படிப்பினை பெறுவதே இல்லை அதனாலும் உங்களுடைய துவாக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று இப்ராஹிம் அலே இஸ்வர்கள் பதில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் பொதுவாக அல்லாஹ் ரசூருடைய சட்டங்கள் அல்லாஹ் ரசூருடைய கட்டளைகள் அதை சரியாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் அந்த வாச இந்த பத்து விஷயங்களுடைய விஷயங்களை இதில் சொல்லுகின்றார் இந்த பத்து விஷயங்களும் உங்களிடத்தில் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் இதை எப்போ சொல்றாங்க இப்ராஹிம் இப்ப இருந்தது ஒரு ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னால் அப்போவே மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நம்ம என்ன சொல்லணும் எப்படி எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை நம்ம நம்ம பல ஆயிரக்கணக்கான பிரிவுகள் கூட்டங்கள் கொள்கைகள் வேறுபாடான கருத்து வேறுபாடான விஷயங்கள் இவை எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்ன தான் சொன்னாலும் சரி நாங்கள் எங்கள் கொள்கையில் தான் இருப்போம் எங்கள் கட்சியில் தான் இருப்போம் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு சுனத் ஜமாத்துடைய கொள்கைகள் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம்கள் சொல்லித்தந்த வழிமுறைகள் இமாம்கள் வகுத்து தந்த சட்டங்கள் ஆகியவற்றை பின்பற்றி நடந்தால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்றவையாக ஆகும் சரி இங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சில துவாக்களை சொல்லி தருகின்றார்கள் அதை நாமும் கேட்க வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகின்றது இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சம்பந்தமாக அவர்கள் அந்த ஷாமில் இருந்து இங்கே கொண்டு வந்து தன்னுடைய மனைவி மக்களை விட்டு சென்ற அந்த வரலாறு முழுமையாக அதில் சொல்லப்பட்டது துவாவும் சொல்லப்பட்டது அடுத்து அல்லாஹத்தா சொல்லுகின்றான் சரி இப்ப இப்ராஹிம் அலி தெரியாத சம்பவங்களை எல்லாம் ஏன் அல்லாஹத்தாலா இங்கே சொன்னான் அப்படின்னா அந்த மக்காவாசிகளுக்கு உணர்வூட்டுவதற்காக வேண்டி மக்காவாசிகளாக அந்த குறைசியர்கள் நாங்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாத்துடைய வழிமுறையை சார்ந்தவர்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாத்துடைய வழித்தோன்றல்கள் நாங்கள் என்று இப்ராஹிம் அலேஸ் பெயரை கூறி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாமர்கள் எந்த நோக்கத்திற்கான நபியாக வந்தார்கள் அதற்கு ஏன் மாற்றமான கொள்கையுடையவர்களாக இருக்கின்றார்கள் சரி இப்ராஹிம் அலேஸ்வலாத்துடைய கொள்கை இதுதான் இப்ராஹிம் அலையாத்துடைய வழிமுறை இதுதான் இப்ராஹிம் இப்படித்தான் இருந்தார் இன்ன இப்ராஹிம் கான் ஹனீஃபா இப்ராஹிம் அலி அவர்கள் நேர்மையான மார்க்கமுடையவராக இருந்தார்கள் ஒமா கான மேல முஷரிக்கியன் அவர் முஷிக் உள்ளவராக இல்லை என்றெல்லாம் அல்லாஹத்தல்லா உறுதிப்படுத்தி குரானுடைய ஆயத்துகளின் மூலமாக ரசூத் சல்லா அவர்களுக்கு சொல்லி அதை அவர்கள் சொல்லும் பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அவங்க சிந்திக்க வேண்டும் ஆகா நாம ஒப்புக்கொள்ளக்கூடிய இப்ராஹிம் இப்படித்தான் இருந்தார் அவன் உண்மைதான் தான் அவர் இணை வைக்கக்கூடியவராக இல்லை அவர் அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடியவராக இருந்தார் நேரான வழியிலே இருந்தார் என்று சொல்லப்படும் பொழுது அதை சிந்தித்து பார்த்து இவர்கள் நேரான வழிக்கு வர வேண்டும் ஆனால் வரல என்ன சொன்னாலும் சரி நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்பதாக இருந்தார்கள் அதனால அல்லாஹால சொல்லுகின்றான் நீங்க நேரான இப்ராஹிம் அலிஸ்லாத்து அந்த நேரான வழியை விட்டுவிட்டு தவறான சிறுக்கான வழிகளை நீங்கள் செல்லு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அல்லா உங்களை ஒண்ணு செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அல்லா உங்களுக்கு உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது அல்லாஹத்தால உலகத்திலே உங்களை கொஞ்ச நாள் விட்டு இருப்பது வாழச் செய்த உங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் உங்களை அழித்து விடாமல் வாழச் செய்திருப்பது அல்லா மறந்து விட்டான் அல்லா நம்மை விட்டு விட்டான் என்று நினைக்க நினைக்கிறீர்களா அப்படி நினைக்க கூடாது கட்டாயமாக உங்களுக்கு தண்டனை உண்டு நீங்கள் இப்படியே இருந்தால் தண்டனை உண்டு என்பதை தெரியப்படுத்துவதற்காண்டி அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் நினைத்து கொள்ள வேண்டாம் அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டு அல்லாஹல்ல மறந்தவனாக இருக்கின்றான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அநியாயக்காரர்கள் காப்பியர்கள் அநியாயக்கார யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் கூற அநியாயக்காரர்கள் தான் அவர் உலகத்தில் எவ்வளவு நேர்மையாக நடந்தால் இப்போ ஒரு நீதியான ஆள் நீதியான மனிதர் நேர்மையான மனிதர் என்று ஒருவரை பற்றி அவர் முஸ்லீம் அல்லாதவரை பற்றி சொன்னால் அவர் அநியாயக்காரர் தான் ஏன்னா நேரான வழி எதுவோ அதை விட்டு சருகி சென்று விட்டார் வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார் உலகத்தினுடைய விஷயங்களிலே நேர்மையாக அவர் சொல்லுகின்றார் நேர்மையான நீதி சொல்லுகின்றார் நேர்மையான ஆட்சி செய்கின்றார் என்ற காரணத்தினால் அவர் நேர்மையான மனிதர் என்பதாக சொல்லப்பட மாட்டார் அநியாயக்காரர் தான் அவர் அதே அல்லா சொல்லுவா அம்மா யாவரம் லாலிமனி அநியாயக்காரர்கள் செய்கின்றவற்றை விட்டும் அல்லாஹ் மறந்தவனாக இருக்கின்றான் என்று நீங்கள் நினைத்து நினைத்துக் கொள்ள வேண்டாம் சரி அப்படி அல்லாஹால எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நாங்க செய்யறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உடனே அழிச்சிட வேண்டியது நீங்க தான் சொல்றீங்களா முந்தைய சமுதாயத்துக்கு எல்லாம் அழிவு வந்தது அவர்களெல்லாம் அல்லாஹத்தாலா அழித்து ஒழித்தான் அது மாதிரி எங்களை அழைச்சிட வேண்டியதானே எங்களையே விட்டு வச்சிருக்கிறோம்ப்பா எங்களை விட்டு வச்சுருக்கிறதே நாங்கள் நல்லவங்களுக்கு அடையாளம் அப்படி நம்ம சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இப்போ நான் வந்து நல்லவனாக இருக்கின்ற காரணத்தில்தான் எனக்கு அல்லாஹத்தில் சுகமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் உலகத்தில் செல்வங்களை தந்திருக்கிறான் காசு பணத்தை காரும் பங்களாக இருக்குது நான் சுகமாக வாழ்கிறேன் நீங்கள் அல்லாவே தொழுதுகிட்ருக்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மூமின்கள் முஸ்லீம்கள் பல பேர் இருக்கிறாங்க உங்கள் பேர் முஸ்லீம் அவ்வளோதான் முஸ்லிம்கள் என்று சில பேர் இருக்கிறார் அது மாதிரி அவங்க சொன்னாங்க தப்புன்னு சொன்னா உடனே தண்டனை கொடுக்க வேண்டியது தானே ஏங்களை விட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க சொல்றாங்க அதுக்கல்லாத்தால பதில் சொல்றேன் பல இடங்களை சொல்றான் இந்த இடத்துலயும் சொல்றான் இன்னமா யூருஹும் அவர்களை அவன் பிற்படுத்தி வைத்திருப்பதெல்லாம் தண்டனை கொடுக்காமல் பிற்படுத்தி வைத்திருப்பதெல்லாம் ஒரு நாள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த நாள்ல கடுமையான தன்கள் எந்த நாள் அபுசார் பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நின்று விடுமே அப்படியே நின்று விடுமே அப்படிப்பட்ட நாள் அதாவது ஒரு மனிதன் திடீர்னு ஒரு திடுக்கமுள்ள ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் பார்த்தான் சில மனிதர்களுக்கு இந்த ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கும் பலவீனமான இதயம் உடையவர்களாக இருப்பார்கள் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க திடீர்னு ஏதாச்சும் அப்படி இருப்பாங்க அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்ன இது பல லட்சக்கணக்கான மக்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க உலகத்தினுடைய நடைமுறை எல்லாம் இருப்பாங்க அதாவது ஒரு வீடு இருக்கு வீட்டுல தாய் தாப்ப பிள்ளைங்க என்ன திடீர்னு நெருப்பு புடிச்சுக்குது அந்த வீட்டுல என்ன தாயோ தந்தையோ வெளியே ஓடியாந்துடுறாங்க இப்ப தாய் வர்றா வெளிய வந்து நிக்கிறான்னு வச்சுங்க அந்த குழந்தைகள்லாம் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல இவளும் உள்ள போய முடியல இப்ப என்ன பண்ணுவா கத்துவா கதறுவா இது பண்ணுவா கடைசியில் எரிஞ்சு சாம்பலாகி கறி ஆகி போன அப்படியேப்பா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பான் மற்றவங்க சொல்லுவா இவளுக்கு சித்தம் குழ குழம்பி விட்டுலது அதாவது பைத்தியம் ஆகிட்டா குழந்தைய நெருப்புல ஏறியத பார்த்துக்கிட்டே இருக்கிறா தாய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் மூட கண்ணை மூட முடியாது மூட மாட்டான் அப்படியே வரைத்து போய் அப்படியே நிற்பான் பொண்ணா அப்படியே மேலேயே பார்ப்பான் பிறப்பிறகு இவளுக்கு வைத்தியம் வந்துருச்சு குழந்தைகள் நெருப்பில் முன்னால் எரிஞ்சதுனால இவருடைய சித்தம் வேதளித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அடித்துவிட்டு போவாங்க டாக்டரை போவாங்க அங்கே போவாங்க மனோதத்துவ வைத்தியம் எல்லாம் போவாங்க கடைசியில் அவளுக்கு தெளியவே தெரியாது இது அந்த கண் அப்படியே நிற்கிது பாருங்க பார்த்துக்கிட்டே கண்ணு சிமிட்டவே மாட்டான் அப்படியே முடிக்கிட்டே இருக்கு அதாவது அந்த திடீர்னு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது கண்கள் அப்படியே நிலை குத்தி நின்றுவிடும் அதற்கு பேர் ஷக்ஸுல்லம் சார் என்று சொல்ல பார்வைகள் நிலை குத்தி நிற்பது அதை எல்லா கத்தால சொல்லுவேன் கியாமத்தினால் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆயிடும் இப்ப அங்க தாய்க்கு மட்டும் ஆச்சு சில பேர் கொஞ்சம் இதயம் திடகாத்திரமா உள்ளவங்க தான் எரியும் கத்துவாங்க இது பண்ணுவாங்க அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க இன்னும் சொன்னப்போலாம் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் திடகாத்திரமா இருப்பாங்க அந்த விஷயத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படாது அல்லது குழந்தை வந்து தாய் எரியக்கூடியதை பார்த்தா அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்படி இல்லை யாராவது ஒருவருக்கு அந்த மாதிரி ஏற்படும் எல்லாருக்கும் ஏற்படாது ஆனால் கியாபத்தினால் மஷியர் மைதானத்தில் எல்லாத்துக்கும் அதே மாதிரி நிலை எல்லாருடைய கண்களும் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில பலவிதமான நிலைகள் ஏற்படும் பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு சூழ்நிலை இப்படி எப்படி இன்னமாய் அவர்களை நாம் பிற்படுத்தி இருப்பதெல்லாம் லியோமின் ஒரு நாளுக்காக வேண்டித்தான் தஷ்கஸ் பீகில் பார்வைகள் அதிலே நிலை குத்தி நின்று விடுமே அப்படிப்பட்டன அப்படி பார்வை அப்படியே இருக்கும் பார்த்துட்டே இருப்போம் முழிச்சு பார்த்துட்டே இருப்போம் கண்ணெல்லாம் அப்படி பிதிங்கி இருக்கும் சிமிட்ட கால கண்ணு கண்ணை சிமிட்டவே மாட்டான் உலகத்தினுடைய கண்கள் எப்படி இருக்கு நமக்கு ஒரு வினாடி நேரம் கூட அது வந்து சும்மா இருக்காது அது இமையை இமைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் துடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் கீழே மூடி மேலே மூடி அல்லாஹல்லா போட்டு கண்ணுடைய பாதுகாப்புக்காக வெடி அதை மேலும் கீழுமாக அசைக்கக்கூடிய தன்மையே தந்திருக்கான் அந்த மாதிரி திடுக்கத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு அது அசையா ஒரு அஞ்சு விஷயத்தில ஐந்து விதமான தன்மை உடையவர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள் விரைந்து ஓடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் விரைந்து ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பார்வை நிலைகுத்தி நிற்கிறது மட்டுமல்ல இங்க உலகத்தில் பாருங்க மிக வேகமாக ஓடுவாங்க எங்க ஓடுறாங்க தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஏன்னா அங்குள்ள அமளிகள் துன்பங்கள் பயங்கரமான நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கும் முகூர்த்தி மூணாவது முக்கிய அவர்களுடைய தலைகளை உயர்த்தியவர்களாக இப்படி நேராக பார்த்து போக முடியாது தலை மேலே இருக்கு எல்லாமே எல்லாம் மேலே பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே பல கோடிக்கணக்கான மக்களும் மேலே பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க இமாம் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஹசன் ஹசி ரத்துல சொல்றாங்க வணக்கம் மனிதர் கயாமத்தினால இந்த நிலையில எல்லா மனிதருடைய பார்வைகளும் வானத்தை நோக்கி இருக்கும் அதாவது மேல் நோக்கி இருக்கும் மேலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் இருக்காங்கன்னு தெரியாது அதனால ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்க முடியாது இவர் பக்கத்தில் இருக்கிற பார்க்க மாட்டார் அதனால்தான் எல்லாமே நிர்வாணிகளாக இருப்பார்கள் துணி இல்லாதவர்களாக இருப்பார்கள் நிர்வாகத்தில் இருப்பார்கள் எல்லாருமே ஆயிஷார்கள் இல்லாதத்தாலான அவர்கள் இந்த ஆயத்து அல்லது இது மாதிரி சில ஆயத்துக்கள் ஆயுஷார்கள் இல்லாதாலும் சில சுல்லாட்டை கேட்டாங்க யாரை சொல்ல நிர்வாகம் ஆம்பளம் பொம்பளம் இல்லாமல் ஆமாம் எல்லாருமே தான் தனித்தனியாகவா இல்லை இல்லை எல்லாம் சேர்ந்து தான் அப்போ எப்படி ரொம்ப வெக்கமாக இருக்கு இல்லை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாதுங்கண்ண அதனால ஒருவரை இன்னொருவரை பார்க்க முடியாது பார்க்க மாட்டாங்க தன்னுடைய நிலை மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர அடுத்தவருடைய நிலை எதுவுமே தெரியாது அவ்வளோ பயங்கரமான நாள் அது அப்படின்னு சொன்னாங்க சுந்தா சது மாதிரி இங்கே அசன்கள் விளக்கம் சொல்லும் போது முகூத்தி எழி நம் முக்கஞிய ஊசிகி தங்களுடைய தலைகளை உயர்த்தியவர்களாக மிக வேகமாக ஓடியவர்களாக அவர்கள் தங்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி நிற்கும் அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நாம் பிற்படுத்தி வைத்திருக்கின்றோம் பிறகு லா அஞ்சாவது நாலாவது லாய் அர்த்தத் இலையின் பருப்புகும் அவருடைய பார்வை அவர்களுக்கு திரும்பி வராது அதாவது கண்கள் சிமிட்டாமல் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க இங்க உலகத்தில் திடுக்கிழக்கு முன்னாடி முன்னால சொன்னபடியே ஒரு திடுக்கிழக்குடைய காட்சியை பார்க்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே கண் விழித்த கண் விழித்த அப்படியே கண் வாங்காமல் விழித்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்ச இருக்கு ஒரு அரை மணி ஒரு மணி அப்படியே நிற்கலாம் அதுக்கு பிறகு அப்புறம் நிலை மாறி போயிடும் அப்புறம் கண்ணை சிமிட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா பழைய நிலைக்கு வந்துடுவாங்க ஆனா அங்க நிலை அப்படி அல்ல அந்த கண் நிலைகுத்தி இருப்பதற்கு அது திரும்பி பார்வையுடைய தற்போம் அவர்கள் அபுசார்கும் மின்சித்தின் அந்த பார்வை நிலைகுத்தி நிற்கும் அந்த பார்வை அங்க இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலையின் காரணமாக பார்வை அவர்கள் திரும்பி வராது அதாவது விளக்கம் சொல்சைக்கூடிய நிலை அவர்களிடும்பித்தின் ஒவ்வொரு வினாடியும் உலகத்தில் எப்படி கண் சுமட்டி கொண்டிருக்கின்றார்களோ அது போன்ற நிலை அங்கே ஏற்படாது கண் அப்படி இமைக்காம இருப்பாங்க நிலைகுத்தில் இருக்கும் மேல பாப்பாங்க வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க நாலாச்சா அவருடைய கல்புகள் அவருடைய இதயங்கள் எல்லாம் காலியாக இருக்கும் காரியாக இருக்குன்னு சொன்னால் யாரை பற்றியும் எந்த எண்ணமும் உள்ளே இருக்காது அவங்கள பற்றி மட்டும் இருக்கும் இப்போ நம்ம உள்ளத்துல உங்க உள்ளத்துல என்ன எத்தனை எண்ணம் இருக்குன்னு கேட்டால் கோடிக்கணக்கான எண்ணங்கள் இருக்கு நான் உள்ள கோடிக்கணக்கான விஷயங்கள் அதை இது அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாச பெண்டாட்டி புள்ள அது இது வியாபாரம் பொருள் எத்தனை விஷயம் உள்ளே இருக்குது அதாவது பாடலில் கையளவு உள்ள வைத்து கடல் போல் ஆசை வைத்து அப்படின்னு பாடுனேன் நல்ல கருத்து அது சின்ன ஒரு கையில் வச்சிடலாம் உள்ளங்கையில் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் அடக்கம் அப்படின்னு சொன்னால் அது கணக்கிடவே முடியாது பாடம் பண்ணுறாங்க ஹூஸு பண்ணுறாங்க கு குரான் உள்ள அத்தனை ஆயத்துக்களையும் ஒரு ஹாபி ஹூஸ் பண்ணிடுறாரு பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை பாடம் பண்ணுறாங்க பல பாடல்களை பாடம் பண்ணிக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை தெரியப்படுத்துகிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் டெலிஃபோன் நம்பர் பூரா பாடமாக்கி வச்சுருக்கிறாரு உங்களுக்கு எத்தனை டெலிஃபோன் நம்பர் பாடமா தெரியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தெரியுங்கிறாரு அவ்வளவு நம்பர் எல்லாம் அதே மாதிரி இமாம்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னா இமாம் புகாரி ரஹமித்துல்லாஹே அழகியவர்கள் இப்போ புகாரிங்கிற கித்தாப்ல ரெண்டு வால்யூம் இருக்கு பெரிய பெரிய கித்தாப்பு சின்ன சின்ன கித்தா பத்து வால்யூம் போட்டிருக்கிறாங்க அது பூரா புகாரி ஏழாயிரத்தி இருநூத்தி இருக்கின்றன அதில் ஆனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் பாடமாக்கி வச்சிருந்த ஹதீஸு ஆறு லட்சம் ஹதீஸ் பாடமாக்கி வச்சிருந்தாங்க ஆறு லட்சம் ஹதீஸுகள் ஆறு லட்சத்துல மூணு லட்சத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து மூணு லட்சத்துல ஏழாயிரத்தி ஹதீஸ் மட்டும் தான் புகாரில எழுதியிருக்கிறாங்க மீதி உள்ள ஹதீஸ்கள் எழுதப்படலை அதனால அவங்க எல்லா ஹதீஸுமே சகி தான் அவங்க ஒரு தனக்கு தானே ஒரு நிபந்தனை வகுத்துக் கொண்டார்கள் அந்த நிபந்தனையின்படி ஏழாயிரத்தி லட்சம் ஹதீஸ்களாக செஞ்சிருக்காங்க எத்தனை ஹதீஸ்களை பாடமாக்கி வச்சிருந்தாங்க பல நூற்றுக்கணக்கான வால்யூம்கள் உள்ள ஹதீஸ்களை பாடமாக்கி வச்சுருந்தாங்க இன்னும் இமாம் ஷாபி அஹமதுல்லா முன்னால சொல்லணும் ஒரு தடவை பாடம் நடத்தினாங்க பகதாதுக்கு அவர்கள் வந்த நேரத்தில் ஒரு உஸ்தாது போய் சேர்ந்தாங்க மாணவராக சேர்ந்தாங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க எல்லாமே வந்து பேனா வச்சிருக்காங்க பேப்பர் வச்சிருக்கிறாங்க உஸ்தாத் சொல்லக்கூடியதெல்லாம் எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க இவர்கிட்ட பேன பேனா வாங்குறதுக்கு காசு இல்லை பேப்பர் வாங்கிறதுக்கு காசு இல்லை அவர்கிட்ட இமாம் ஷாபி ரஹம்துல்லா ஒரு பேப்பர் வாங்குறதுக்கு காசு இல்லைங்க பேனா வந்து சும்மா குச்சியில் தான் செதுக்கிறது பேனா மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அதுக்கு மை தயார் பண்ணுமே அதுவும் கூட கிடையாது அதனால் என்ன பண்ணாங்க சும்மாவே உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உஷ்தாது கோபம் வந்துருச்சு எல்லாரும் எழுதுகிறாங்க நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்குறிய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்க கடைசியில் சொன்னாங்க இமாம் ஷாஃபிர் அஹமுதுல்லா இல்லை மாணவராக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துட்டு பத்து பன்னெண்டு வயசு அந்த நேரத்தில் சொன்னாங்க இன்னே தாங்க சொன்னதெல்லாம் நான் வந்து பாடம் ஆக்கிட்டேன் அவங்களாம் எழுதுனாங்க நான் பாடம் ஆக்கிட்டேன் அவர் நம்பலை நான் சொன்னதெல்லாம் இவ்வளவு நேரம் சொல்லிருக்கேன் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் சொல்லிருக்கேன் நீ எப்படி பாடமாக்கல சொல்றத இல்ல உஸ்தாது நான் பாடம் பாக்கிட்டேன் அப்ப சொல்லு பாக்கலாம் எதை எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி திருப்பி சொன்னாங்களாம் இமாம் ஷாஃபி அஹ்துல்லா இருக்கு அப்பதான் இந்த நம்பிக்கை வந்துச்சு அவர்களை பாராட்டினார்கள் என்பதா சொல் உண்மையிலேயே நீ அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய அருள் பெற்றவர் என்பதா சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுங்க சரித்திரத்தை அந்த மாதிரிலாம் பாடமாக்கணும் இமாம் ஷாஃபி ரம்துல்லா இப்படி இந்த இப்ப இருக்குது இப்படி பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுங்க இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னு சொன்னா இந்த அடுத்த தாள திரும்பும் போது இது பாடம் ஆகிடும் ஜெராக்ஸ் மாதிரி இப்படியே அடுத்த தாழ பார்த்தாங்கன்னா அடுத்த தாளம் பாடம் ஆகிடும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் பாடம் ஆகி போயிடும் அந்த மாதிரி நாம் ஷாஃபி அஹம்துல்லா உடைய அமைப்பு இருந்து அவருடைய உள்ளம் இருந்தது என்று அதனால் அதனால பாடமாக்கூடிய நெஞ்சில அதாவது உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும் என்ன உலகத்தில் பார்க்குறேன் ஆனால் போன ஒன்று எதுவுமே இருக்காது அவரை பற்றி மட்டும் நினைவு எல்லாம் ஹாலி ஆகிடும் அந்த பயத்தின் காரணமாக அங்குள்ள நிலை மட்டுமே இவருக்கு தெரியும் அவரைப் பற்றியும் மட்டுமே தெரியும் யாரை பற்றியும் நினைப்பு வராது அதனாலதான் அந்த நேரத்தில் மனைவி வருவார் மக்கள் வருவார் தந்தை வருவார் தாய் ஒருவர் யாரை பற்றி அப்படின்னு சொல்வார் அவருடைய மனைவி மக்கள் தந்தை தாய் யாரையும் தெரியாது யாரும் எல்லா பக்கத்துல வருவாங்க போவாங்க வருவாங்க ஓடுவாங்க எதுவுமே தெரியாது இருக்கு அந்த நாளில் என்ன அவருக்கு ஏற்படுது அதை பத்தி இருக்கும் அதை பத்தி வேற எதுவுமே எந்த சிந்தனையும் இருக்காது என்று அல்லாஹத்தால சொல்லுவேன் அவருடைய அவர்களுடைய இதயங்கள் காலியாக இருக்கும் சம்பந்தமான விஷயங்கள் பின்னால் நாளை அடுத்த வாரம் சொல்லுவோம் இங்கே அல்லாஹத்தால அந்த நாள் இவங்களை ஏன் அல்லா தலா நான் பிற்படுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அந்த நாளில் தண்டனை கொடுப்பதற்கானதான் இவர்களை விட்டு வச்சிருக்கிறேன் அல்லா தலா சொல்றான் ஒண்ணு அஞ்சு விஷயம் ஒண்ணு வந்து பார்வைகள் நிலைகுத்தி நிற்கும் நாள் அது பார்வைகள் நிலைகுத்தி நிற்கக்கூடிய நாளில அந்த நாளில விரைந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள் தலைகளை மேலே உயர்த்தியவர்களாக மூணாவது நாலாவது அந்த பார்வை நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த பார்வை திரும்பி வராது கண் இமைகளை இமைக்கக்கூடிய அந்த பார்வை திரும்பி வராது அவருடைய இதயங்கள் எல்லாம் காலியாக இருக்கும் எந்த விஷயமும் இருக்காது சிந்திப்பது விளங்குவது அறிந்து கொள்வது அடுத்த வருடத்தில் கேட்பது தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி எடுப்பு இருக்காது எல்லாத்தை விட்டு காலியாக அந்த இதயங்கள் என்று அல்லாஹாலாக சொல்வேன் என்ஷாலா அடுத்த வாரம் அது சம்பந்தமான வேறு சில விஷயங்களை அல்லாஹால அந்த குரானுடைய ஆயத்தில் பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லுகின்றான் இந்த மாதிரி காவிரிகளுக்கு அதை பற்றி விளக்கங்கள் எல்லாம் இந்த ஆயத்தின் மூலமாக தெரிவிக்கப்படும் இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்த்து واخذ دعوان على الحمد لله رب العالمين